अथातो ब्रह्मजिज्ञासा अथातो ब्रह्मजिज्ञासा जिनमाध्यस्य यतह जिनमाध्यस्य यतह शास्त्रयो नित्वा शास्त्रयो नित्वा तत्त्व समन्वयात् तत्त्व समन्वयात् பன்னெண்டாவது பக்கத்தில் கீழிருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நானோ இக நானோ இக jignyasya vairaghnya muktam jignyasya vairaghnya muktam karma kande karma kande adhyeva dharmaha adhyeva dharmaha jignyasyaha jignyasyaha iha tu bhutam iha tu bhutam nitya nivruttam brahma nitya nivruttam brahma jignyasya mite jignyasya mite katra katra dharma gnana phalat dharma gnana phalat sanus அப்ப ம அப்போ சோ ஆமாஷா दे நிசத்தித்திருபுமுனய அோம் <laughs> अननु प्रवेशे अननु प्रवेशे कथने னனுவே விரோ அப்ப इत्यादि वेदांत्याना, <coughs> वेदांत <शास्त्र, coughs> वेदांत वेदात स्वतंत्र शंकराचार्य वेदांत वेदाशास्त्र வியாசாச்சாரியருடைய அபிப்பிராயமும் அதுதான் சங்கராச்சாரியர் இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ற வேதாந்தாஸ்திரத்துக்கு தாற்பயம் வேதாந்த சாஸ்திரத்துக்கு பரம தாத்யம் பிரம்ம போதகன்தான் பிரம்மனை போதிக்கிறத தவிர முக்கியமா நம்ம என்ன சொல்றோம் ஆத்மாவே பிரம்மன்னு போதிக்கிறது வேதாந்தத்துக்கு பரம தாற்பயம் ஆகையினால இது கர்ம காண்டத்திலேயோ உபாசனையிலோ சேரவே சேராது இது சாஸ்திரம் அதெல்லாம் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதோட சேர்ந்து வர்ற விஷயமும் கிடையாது எல்லாமே வேதமா இருந்தாலும் வேதத்துல இருக்கக்கூடிய இந்த பாகங்கள் எல்லாம் வேதாந்த பாகங்கள் எல்லாமே இதுக்கு அதிகாரி வேற விஷயம் வேற பிரயோஜனம் வேற சம்பந்தம் வேற அதிகாரி விஷய பிரயோஜன சம்பந்தங்கள் எல்லாம் வேறையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிடுற அதான் இங்க விஷயம் நடந்து கிடையாது சமஸ்தகா வேதா ஒரே தாத்யம்தான் எல்லா வேதத்து வேதத்தினுடைய தாத்பரியம் கர்ம போதனம்தான் ஏதாவது ஒரு அனுஷ்டானம் ஒன்னும் காய்கம் கர்மா வாசிக்கம் கர்மா மானசம் கர்மா வல வஸ்துதந்திர ஞானம் நீங்கள் சொல்றதில்ல அப்பிரமாணம் அதை ஏற்றுக்க முடியாது அப்படிதான் பூர்வபட்சியோட வாதம் போய்கொண்டே இருக்கு அந்த பூர்வபக்ஷியோட வாதத்துக்கு சங்கராச்சாரியார் இல்லை இல்லை இது சுதந்திரமான சாஸ்திரம் தான் சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வந்துடும் பிறக்கிற போதே சில பேருக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கும் அவனுக்கு வேத பூர்வத்தினாலேயோ வேத கர்மா அனுஷ்டானங்களாலேயோ யாதொரு பிரயோஜனமும் கிடையாது அதனால நான் வேத பூர்வ பாகத்தை வந்து நான் கூடாதுன்னு நான் சொல்லல வேத பூர்வ பாகம் வந்து வேதாந்தத்துக்கு அனதிகாரிய அதிகாரியாக்குறதுக்காகவே இருக்கு அதனால வேதாந்த சாஸ்திரத்துக்கு யார் அனதிகாரியோ அவனுக்கு அதிகாரிய சித்தி அதிகாரியத்துவம் அந்த அதிகாரியாக இருக்கும் தன்மையை கொடுக்கறதுக்கு வேதபூர்வத்துக்கு அம்சம் இருக்கு ஆனாலும் அதிகாரி ஆயாச்சுன்னு அதோட அதிகாரி வேற இதோட அதிகாரியே வேற प्रयोजन ீக்கியம் சாஸ்திரத்தை நாம் வேறாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு இவ்வளவு வாதம் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னு கேட்டா அவங்க எல்லாருமே சமஸ்த வேதம் வந்து கர்ம போதகம்னா அவங்களுடைய தாத்பர் ஆஹ் சங்கராச்சாரியாருடைய காலத்துல இந்த பௌத்த வந்து கர்மாவை வேண்டான்னு சொல்லிட்டு வைதிக கர்மாக்கள் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு வேதத்தையே நம்ப வேண்டிய அவசியம் இல்ல வேதத்தை எல்லாம் எடுத்துக்கவே வேண்டாம் தாங்க வேதாக அப்பிரமாணம் அப்படின்னுட்டான் பௌத்தர்கள்லாம் ஆனா வைதிகர்கள் வேதத்தை பிரமாணமாக எடுத்துக்கொண்டவர்களும் என்ன பண்ணிவிட்டார்கள் கேட்டா வேதம் வந்து கர்மத்தை தான் சொல்றதுன்னு சொல்லி ஒரே சடங்கு மயமா போயிடுது ஆஹ் சடங்கு பண்ணிட்டே இருந்தா நமக்கு நிம்மதியா இருக்கலாம் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சடங்கு மயமாடு சங்கராச்சாரியர் வந்து வேதம் வந்து வேதம்தான் பிரமாணம் வேதத்தோட பரம தாற்பயம் பிரம்ம அந்த பரம தாத்பரியத்தை வேதாந்தம் தான் பிரமாணம் அந்த வேதாந்தத்தை படிக்கிறதுக்கான அதிகார சித்திய வந்து வேத பூர்வம் கொடுக்கறது ஆகையினால இப்படித்தான் சம்பந்தம் சொல்லணும் அப்படின்னு சங்கராச்சாரியார் சொல்லுங்க இப்ப நம்ம இதை புரிஞ்சாப்போம் சரித்திரபூர்வமாவே பார்த்தா பௌத்த வந்து கர்ம ஏனா பௌத்த மதமும் நிந்தனம் காரணம் என்னன்னா கர்மகாண்டத்துனால்தான் அவங்களுக்கு அப்ப கர்மகாண்டத்தோட கர்மகாண்டத்தோட பிராமணியத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்பட்டு வச்சு யாருக்கு வைதிகர்களுக்கு கர்மகாண்டத்தோட பிராமணியத்தை நிரூபிக்கிற நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்பட்டது பௌத்த மதத்தினால் ஆக என்னால பௌத்த மத கர்மகாண்டத்தோட பிராமணியத்தை நிரூபித்த பிறகு கர்மகாண்டம் மாத்திரம் பிராமான்யம் இல்லை கர்மகாண்டமாகவே வேதம் பிரமாணமா இல்லை ஞான காண்டமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டி வந்தது விசிஷ்டா துவைத்திகளோ என்ன அர்த்தம் பண்ணி மானச கர்மாவே எடுத்து விசிஷ்டாத்வைதிகளோட இந்த சித்தாந்தத்தைதான் பார்த்தோம்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா அவர்களும் மானச கர்மாவா எடுத்துக்கொண்டு சமஸ்த வேதம் ஒரே தாற்பயம் தான் ஆனா வந்து எங்கெல்லாம் பிரம்மனை பத்தி சொல்லியிருக்கோ அங்கெல்லாம் உபாசனையா எடுத்துக்கணும் ஒன்னு ரூபமா வச்சுன்னு கீழே அச்சாவது அதுவும் காய்க வாச்சிக்கம் வந்துடும் அதெல்லாம் பின்னாடி வந்துருக்கு அப்ப ரூப உபாசனையா எடுத்துன்னு விடணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு அதுலயும் காரணம் கர்மா வந்துவிடுத்த கோயில் விக்கிரகங்கள் எல்லாம் வச்சது பூஜை பண்ணது அதெல்லாம் அப்படி வந்து விடுத்த ஆனாலும் கர்மகாண்டத்தை விடலை அந்த அதுக்கான க கும்பாபிஷேக கிரியைகள் எல்லாம் பண்ற போது அதே கலசங்கள் வைக்கிறது கோமங்களை பண்றதெல்லாம் பண்ணித்தான் விக்கிரகத்துக்கு பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு அதை கொண்டு தான் விக்கிரக ஆராதனை வந்தாலும் கூட அந்த விக்கிரக ஆராதனைக்கு இந்த இந்த கர்மாக்களை எல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விதமான கர்மாவை பண்ணி அது வைதிகமாகவே அதோட வைதிகத்தோட இணைஞ்சதாகவே கொண்டு போய் அதனால தான் எந்த கோயில் கும்பாபிஷேயமா இருந்தாலும் வேடிக்கையை நேதி யாகசாலை போட்டு வேதிக்கையை நவ யாகங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம்தான் பகவான் இந்த விக்கிரத்துக்கே சக்தி வருதுன்னு அப்படியே வச்சுக்கிட்டு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சிந்திக்கிறது இருக்கு அதனால நம்ம அந்த டெவலப்மெண்டை புரிஞ்சுக்கணும் அனாதிகாலமா வேதம் இருந்துட்டு இருக்கு வேதத்துல இருக்கிற கர்மாக்களை தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க சாமான் தர்மம் விசேஷ தர்மம் ரெண்டு சேர்த்து தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த விசேஷ தர்மம் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நெடுவில் வந்துருத்தோம் அதுதான் பௌத்த மதம் விசேஷ தர்மத்துல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வந்து நம்மளா அத கற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படி கிடையவே கிடையாது அப்படி அதிருஷ்டமான ஒன்றும் கிடையாது இந்த திருஷ்டமான சத்திய பாஷணம் தார்மிக விவகாரம் இந்த சாமானிய தர்மம் இப்ப நம்ம கடைபிடிக்கணுமே வங்க பேசுறது ஒழுக்கமா இருக்கிறது நேர்மையா இருக்கிறது இதெல்லாம் வந்து சாமான்யமா திருஷ்டமாவே புரியுது இதுக்கு என்னது நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா விசேஷ அனுஷ்டிச்சா தான் சாமானிய தர்மத்துக்கு பலம் கிடைக்கணும் இல்லாட்டி சாமான்ய தர்மம் பலமா இருக்கணும் சொன்னா விசேஷ தர்மத்தோட தான் அது இயங்கணும் சாமானிய தர்மத்துக்கு ஜீவனே விசேஷ நம்ம வச்சுட்டு இந்த ஜப்பாதிகளை எல்லாம் பண்றோம் இல்லையா நம்ம அனுஷ்டானங்களை எல்லாம் பண்றதுக்கு காரணமே என்னன்னா சாமான தர்மத்தை நான் நன்றாக கடைப்பிடிக்கணும்ங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம் சாமானிய தர்மத்துக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும் ஒரு பலம் இருக்கணும்னு சொன்ன அதை நாம கடைபிடிக்கிறதுக்கே ஒரு ஏதோ ஒரு சக்தி தேவைப்படுறது சாமானிய தர்மத்தை ஒழுங்கா கடைபிடிக்கிறதுக்கே ஏதோ ஒரு சக்தி தேவைப்படுறது அந்த சக்தியை கொடுக்கறது எது விசேஷ தர்மம் விசேஷ தர்மம்னா அதிர்ஷ்டத்தை பேச அப்ப என்ன பண்ணிடுறோம்னா சாமானிய தர்மத்தையும் கூட கிட்டத்தட்ட விசேஷ தர்மம் மாதிரி ஆக்கிடுவோம் என்ன கேட்ட சத்தியம் பேசினா உனக்கு சொல்றாரு இல்லையா பத்தஞ்சலி சொல்ற சத்தியம் அப்புறம் நீ ஒரு பன்னெண்டு வருஷம் விடாம பொய்யே பேசாம இருந்து சத்தியம் பேசினியான உனக்கு நீ சொன்னதெல்லாம் பலிக்கும் அப்ப என்ன அதுக்கும் கூட விசேஷ தர்மத்தை விசேஷ தர்மத்தோட சாயம் அதுக்கும் புசிட்ட எதுக்கு சாமானிய தர்மத்துக்குள் ஏன்னா சாமானிய தர்மத்துல ரெண்டு அம்சம் சொல்றோம் திருஷ்ட அம்சம் அதிருஷ்ட அம்சம் இப்ப வந்து நான் சத்தியம் பேசுறதுனால என் மனசு ஒழுங்கா இருக்குங்கிறது திருஷ்ட அம்சம் ஆனா சத்தியம் பேசுறதே இது இன்னும் கூட்டும் இந்த மனசாந்தி இன்னும் கூட்டுறதோ இல்லையோ அது அதிர்ஷ்ட அம்சம் ஆக திருஷ்ட பிரயத்தனம் இருக்கு திருஷ்ட பிரயத்னத்தினால அதிருஷ்டபலம் அதிருஷ்ட பிரயத்னத்தினால அதிருஷ்டபலம் இப்ப அதிர்ஷ்ட பிரயத்னம் அதிருஷ்டபலம் அதிர்ஷ்ட கர்மாக்களை எல்லாம் பண்றோம் இல்லையா அதெல்லாம் அதிருஷ்ட பிரயத்னம்னு நம்ம வந்து ஜபாதிகள்லாம் பண்றதுலாம் அதிர்ஷ்ட பிரயத்னம் அதனால கிடைக்கிறது அதிருஷ்டபலம் இப்ப அதிர்ஷ்ட பிரயத்னாலத்தினால அதிர்ஷ்ட பலம் கிடைக்கிறது ஆனா அதிருஷ்டபலம்ங்கிறது என்னன்னா அதிருஷ்டபலம் கூட திருஷ்டமா தான் கிடைக்கிறது திருஷ்டமா தான் கிடைக்கிறது திருஷ்டம் தானே இப்ப வந்து நாம வந்து ஒரு புண்ணியம் பண்றோம்னா அந்த புண்ணியத்துக்கு ஒரு காலத்துல பலம் கிடைக்க போறது இல்லையா அந்த பலன் கிடைக்கிற போது அந்த பலம் திருஷ்டம் தானே பலம் திருஷ்டம் கர்மா திருஷ்டம் கர்ம பலமபி திருஷ்டம் கர்ம கர்ம பலையோ சம்பந்த அதிருஷ்ட சம்பந்த அதிர்ஷ்டம் வச்சுருக்கோம் நான் வந்து இப்படி எல்லாம் புண்ணியங்களை எல்லாம் பண்ணினா இன்னும் நிறைய புண்ணியம் பண்ற சக்தி வரும் அப்படிங்கிறது அந்த அதிர்ஷ்டம் கனெக்ஷனோட வந்துட்டு இருக்கு அதனால இந்த அதிர்ஷ்டத்தில் ரொம்ப ரொம்ப விசுவாசம் இருக்கு யாருக்கு கர்மகாண்டிகளுக்கு கர்மகாண்டிகளுக்கு அதிர்ஷ்டத்தில் ரொம்ப ரொம்ப விசுவாசம் இருக்கு உபாசகர்களும் அந்த விசுவாசம் நிறைய உடையவர்கள் ஆகையினால அவங்க என்ன பண்றாங்க ஹோல் கர்ம வேத வேதம் வந்து இந்த அதிர்ஷ்டத்தையே பேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதிருஷ்டோக்ஷா அதிர்ஷ்ட அதனாலதான் அவங்க என்ன நம்புறாங்க எல்லாருமே இந்த விசிஷ்டா துவைத்திகள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம இறந்து போனதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த வைகுண்டத்துக்கு போவோம்னு சொல்றது எல்லாம் அதிர்ஷ்டா மோக்ஷா அது இங்க தெரியாது அதிர்ஷ்டா மோக்ஷா அங்க போய் அது வந்து நித்திய சூரிய பரமம்பதம் அனுபவிப்போம் சங்கராஜ சொல்றாம் கிடையாது அதெல்லாம் வச்சுப்போம் ஆனா அது அதோட நிக்கலை வந்து இங்கேயே திருஷ்டமா இருக்கிற பிரம்மனை சொல்றது அந்த திருஷ்டமா இருக்கிற பிரம்மன் அதிருஷ்டமா நமக்கு இருக்கு திருஷ்டமா இருந்தாலும் ஒரு பிரதிபந்தத்தினால அஜானம் அல்லது மாயங்கிற பிரதிபந்தத்தினால அது அதிருஷ்டமா இருக்கு திருஷ்டமான பிரம்மன் நித்திய சித்தமா இருக்கிற பிரம்மன் தான் சொல்ற போதே சமகாலத்துல கயிறும் பாம்பும் சமகாலம் ஒரே நேரத்துலதானே ஜெகத் அனுபவம் இருக்கு ஜெகத்தோட ஜெகத்தோட சத்தாவோட அனுபவமும் இருக்கு அந்த சத்தாவை வந்து நம்ம சொல்றோம் ஆகையினால சமசத்தையும் விஷம சத்தையும் சமகாலத்துல அனுபவமா இருக்கு சமசத்தா விஷமசத்தான்னு சொல்றோம் இந்த இது இது இதுங்கிறது என்னது சமசத்தா இது பாம்பு இது துணி இதுங்கிறது என்னது விஷமசத்தா விஷமசத்தாவும் சமசத்தாவும் சமகால அனுபவத்துல இருக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு இத விவேகம் பண்றது பண்ற போதுதானே சமசத்தா விஷமசத்தாவே புரியறது விவேகம் பண்ணாத வரைக்கும் புரிய மாட்டேங்கிறது அப்ப சமசத்தாவும் விஷமசத்தாவும் புரியும் விஷமசத்தாவுக்கு வித்தியாத்துவத்தை கொடுத்து விஷமசத்தாவை நீக்கிவிட்டு சமசத்தாவை புரிஞ்சுக்கிறோம் ஆக அதிஷ்டானம் என்ன ஆசிரயம் என்னன்னு பார்த்தோம் ஆனா கடைசியில வந்து சர்ப்பத்துக்கு ரஜ்ஜு ஆசிரியம் சர்பத்துக்கு பிரம்மன் அதிஷ்டானம் சொல்றோம் சர்ப்பத்துக்கு ரஜ்ஜு ஆசிரியம் இது கைவிலே நம்ம நல்லா பார்த்த விஷயம் சர்பத்துக்கு ரஜ்ஜு ஆசிரியமா இருக்கு சர்பத்துக்கு பிரம்மன் அதிஷ்டானம் சர்பத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் மித்யா சர்ப்பத்துக்கு மித்யா சர்பத்துக்கு வியாவகாரிக சத்தியமா இருக்கக்கூடிய பிராத்திபாசிக சத்தியமான ரஜுவுக்கு வியாபகாரிகமா சத்தியமான ரஜு ஆசிரியமா இருக்கு பாரமார்த்திக சத்தியமான பிரம்மன் அதிஷ்டானமா இருக்கு இதெல்லாம் ஒரே நேரத்துலதான் இருக்கு ஒன்னும் வித்தியாசம் ஐயம் சர்பஹா அப்படின்னு சொல்ற போதே அங்க பிரம்மன் இருக்கா இல்லையா பிரம்மன் இருக்கு ரஜ்ஜு இருக்கா இல்லையா இருக்கு சர்பகா இருக்கா இல்லையா இருக்கு ஆனா இந்த மூணுல எது உண்மைன்னு கேட்டா சர்பகா அப்பி மித்யாப்பி மித்யா பிரம்மை சத்தியா இது நீங்க எல்லாத்துலயும் அப்ளை பண்ண வேண்டியது இந்த சம்சாரம் இந்த ஜெகத்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சரீர மனசு புத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா இதுக்கு சாமான்ய சத்தா ஒண்ணு இருக்கு அப்புறம் இது இருக்கு அகம் பிராமணஹாங்கிறான் இந்த பிராமணனுக்கு இந்த பிராமண்கிறது பிரிபாசிகமா வியாபாரிக்குமா பிராதிபாசிகம் சாஸ்திரத்தினால உண்டு பண்ணப்பட்ட பிராதிபாசிகம் மனுஷியாங்கிறது வியாபாரிகம் பிரம்மாங்கிறது அகம் பிராமணஹாங்கிறது சாஸ்திரத்தினால உபதேசிக்கப்பட்ட பிராதிபாசிகம் அகம் மனுஷியாங்கிறது சாஸ்திரம் படிக்காமலேயே புரிஞ்சுக்கிற வியாபகாரிகம் அஹம் பிரம்மங்கிறது அப்பவும் பிரமாணம் இருக்கு ஆனாலும் பிரமாணம் சொர்க்காதி மாதிரி பிரம்மன் சொர்க்காதி மாதிரி இல்ல சொர்கி மாதிரியோ வைகுண்டம் மாதிரியோ இல்ல அதான் இந்த புரிஞ்சுனா அஹம் பிரம்மா அஸ்மிங்கிறது பாரமார்த்திக சத்தியம் அஹம் மனுஷ அஸ்மிங்கிறது வியாவகாரிக சத்தியம் அகாம் பிராமணஹாஸ்மி செட்டியார் அஸ்மி முதலியார் ஹஸ்மிங்கறதெல்லாம் எந்தெந்த ரோலை எப்படி எப்படி அழகாக விவகாரம் பண்ணணும் ஒழிவோம் எவருக்கா புரியுது பிராத்திபாசிகம் தெரியுமா ஜாதி அபிமானம் இருக்கிறவனுக்கு ஜாதி அபிமானம் இருக்கிறவனுக்கு யாருக்கா இது பிராத்திபாசிக்கமும் தெரியுமா தெரியுது அதுதான் தவறாது எல்லா தகராறு காரணம் என்னன்னா பிராத்திபாசிக வியாபகாரிகேதமே புரியல அவங்ககிட்ட பேசுது ஜாதிவாதங்கள்லாம் இருக்கே இந்த பிராதிபாசிக வியாபகாரிகேதம் புரியாதுபாசிகம் தேவையா இல்லையா அது அடுத்த கேள்வி வரும் தேவையா இல்லையாண்ணா விவகாரம்னு வர்ற போது சில சில பிராதிபாசிகளாதிபதி பிராதிபாசிகமா வியாவகாரிகமா பிராத்திபாசிகம் ஆனா அது வந்து தேவையா இல்லையா தான் ஒரு காரியத்தை பண்றதுக்கு பிராதிபாசிகமும் தேவைப்படுறது அந்த பிராதிபாசிகம் தான் வைக்கிறதுபதி பிராதிபாசிகம்தான் சகாபி மனுஷன் பிராத்திபாசிகம் தான் அந்த பிராதிபாசிகம் தேவையா இல்லையா நாட்டுக்கு தேவைப்படுறது ஆனா பிராத்திபாசிகத்தை பிராதிபாசிகிற விவகம் வேணும் ஆனா பிராத்திபாசிக வியாபகாரிக பாரமார்த்ததம்ரிஞ்சர் ஏதா எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணும் ரோல் பண்ண இங்கிலீஷ்ல தமிழ்ல அது எப்படி சொல்றது இல்லை அது என்ன அந்த பாத்திரம் அந்த பாத்திரத்துக்கு ஏற்றவாறு நடந்துடும் ஜாதி பாத்திரத்துக்கு ஏற்றவாறு ஜாதி விவகாரம் மனித பாத்திரத்துக்கு ஏற்றவாறு மனித விவகாரம் அப்புறம் பிரம்மேதற்கு விவகாரம் கிடையாது அவ்யவகாரியம் அவருடைய புரிஞ்சவர் இது வந்து கர்மகாண்டியோட மண்டையில் பூரவே மாட்டேங்கிறது எது இந்த விஷயம் அவன் ரொம்ப புண்ணியம் பண்ணின்னு தான் எனக்கான் ஆனால் போறல புண்ணியம் ஆனால் சங்கராச்சாரியர் வந்து இது அல்லப்பா அவனும் மகான் அவனும் ஏன்னா அவன்கிட்ட போய் மரியாதை கொடுத்து பேசுறாரு அப்போ அவனுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா சங்கராச்சாரியர் யார்கிட்ட ஆர்க்யூ பண்ணுறாரோ அவனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து தானே பேசிட்டு யாரா இருந்தாலும் சரி சூத்திரபாஷை முழுக்க பார்த்தோம் ஆனா யாருடைய மதத்தை எடுத்து கண்டனம் பண்ணாலும் அந்த மதத்துக்காரனுக்கு ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு ஒரு ஸ்தானம் இருக்கு ஸ்தானம் இருக்கு அது மாத்தமில்ல வைதிகர்களுக்குள்ள முக்கியமானவர்களாகவே இருக்காங்க இப்ப சாங்கியர்களாக இருக்கட்டும் ஏன்னா சாங்கியார்கள் தான் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க நமக்கு அவங்களுக்கும் ரொம்ப நெருக்கம் யாருன்னு கேட்டால் சாங்கியர்கள் தான் அவங்களும் ஞானத்தினால்தான் மோட்டோம்னு சொல்றான் எல்லாம் சொல்றான் ஆனா துவைத்தவாதினால நெருக்கமா இருக்காங்க எல்லாரையும் கூட்டம் பேசணும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நம்ம அவங்களுக்கும் இந்த விஷயம் புரிய தான் பேசணும் அப்படி இருக்கிற போது இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் நமக்கு தெளிவு கிடைக்கிறது நமக்கு ஒரு தெளிவு நன்றாகவே பிறக்கிறது இப்ப கடைசியாக ஒரு மதமா பார்த்துட்டு இருக்கும் மாட்ட மதம் பிராபாகர மதம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் இப்ப என்னாச்சுன்னா இவங்க என்ன சொல்ல பிரம்ம ஜானம் விதிக்கப்படுகிறது எது விதிக்கப்படுகிறதோ அது கர்மா ஆத்மாவா அரே திரஷ்டவிய தவ்யப்பிரத்தியம் போட்டுருத்து சாஸ்திரம் அத தவ்யா போட்டிருக்கு உபாசித்தா போட்டிருக்கு எல்லாம் விதி எல்லாம் வந்து விதிலிங்கா இருக்கிறதுனால நீங்க வந்து அதெல்லாம் வந்து கர்மாவை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க வாதம் பண்றாங்க அதை நம்ம என்ன சொல்றோம் விதிலிங்கிறதுனால அது கர்மா இல்லை அது நம்ம இன்னொன்னு பார்க்க போறோம் என்னது ஒரு விதி இருக்கு ஒரு பரிசங்கியா விதினு ஒண்ணு இருக்கு நான் அது அப்புறம் நான் நல்லா பிளான் பண்ணி சொல்றேன் அதாவது ஒரு நியமபாக வரும் ஒரு ஸ்லோகம் விதி சர்வலக் சங்கிர தெரியும் விதியை வந்து இப்ப விதி நியாய கோஷத்தில் இருக்கு பாருங்க அதாவது விதி வந்து மூணாம் நியமவிதி பாட்சிகவிதி அப்புறம் வந்து நியமபாட்சிகே சதி நியம பாட்சிகே சதிச்சான் எத்திரிங்க அபூர்வவி அபூர்வ விதி நியமவிதி பரிசங்காவிதியில வந்து அது தனித்தனியாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கணும் நான் அதை பற்றி மைண்டில் பிளான் பண்ணலை பார்த்து சொல்லுனா அதெல்லாம் மறந்து போயிடுறது இவங்களுக்குலாம் படித்த டச்சில் மறந்து போயிடுறது அபூர்வ விதி நியம விதி அதுக்கு ஒரு ஸ்லோகமே உண்டு ரொம்ப சிம்பிள் ஸ்லோகம் முதல் பாதம் தான் ஞாபகத்துக்கு வரல நியம பாக்ஷிக்கே சதி தத்திர சான் எத்திர சான் எத்திர பரிசங்கிய கீர்த்தியத்தை அதெல்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் கைவல்ல நிணயத்த முறையில் கூட அது இருக்கிற ஞாபகம் எனக்கு ஆமா நியம விதி பாக்ஷிக்கிரா அப்படின்னு ஒரு புத்தாம்சா பரிபாஷா மீமாம் அர்த்த சங்கிரகத்துல இருக்கு அர்த்த சங்கிரக புஸ்தகத்துல இதெல்லாம் விஸ்தாரம் சொல்லி இருக்கு இருக்கட்டும் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஒரு அம்சமாக மேல மேல போறது அட்வான்ஸா போறது நானு ஜிக்னாசிய வைலக்ஷன்யம் முக்தம் இந்த ஜிக்னாசிய வைலக் அறியப்பட வேண்டிய விஷயத்தில் வேற்றுமை சொல்லப்பட்டது கர்மகாண்டே பவ்யோ தர்மஹா அங்க வந்து நடக்க போறது தர்மஹான் அந்த பண்ண படிக்கிறான் விசாரம் பண்றான் பண்ண விசாரம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அது பவ்யா தர்ம அது பின்னாடி அது அனுஷ்டிக்கப்பட வேண்டும் அனு அனுஷிக்கப்பட பவ்யா தர்மாங்கிறது அனுஷ்டியமான தர்மாசிய அனுஷ்டிக்கப்பட போகின்ற தர்மமானது விசாரம் இக தூ இ வேதாந்த சாஸ்திரே ஞான காண்டே தூ நித்திய நிவிற்த்தம் பிரம்ம ஜிசியம் நித்திய நிவர்த்தம்னா எப்பொழுதும் இருக்கக்கூடிய பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம் அங்க வந்து அனுஷ்டிக்கப்பட வேண்டிய அடையப்பட வேண்டிய அங்க வந்து புண்ணியம் தர்மஹ புண்ணியம் அதாவது வரப்போற புண்ணியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இந்த கர்மாவை புண்ணியம் கிடைக்கும் இங்க அப்படி இல்லை நித்திய நிவத்தம் பிரம்ம ஜிசம் அந்த பிரம்மனை தெரிஞ்சுக்கிறோம் அத தெரிந்து கொள்கிறோம் தர்மஜான பலாத் அனுஷ்டான அபேட்சாத் விலக்ஷணம் பிரம்ம ஜான பலம் பவித்து மருகதி இப்படி இருக்கும் பொழுது தர்மஜான பலத்தை காட்டிலும் அனுஷ்டான அபேட்சா அனுஷ்டான அபேட்சையை உடைய தர்மஜான பலத்தை காட்டிலும் பிரம்மஜான பலமானது விலக்ஷணம் பவித்தும் அருகதி வேறாக இருக்க முடியும் சொல்ல விலட்சணம் பவித்தும் அருகதி தர்மஜான பலம் தர்மஜான பலம் அனுஷ்டான அபேட்சம் பிரம்ம ஜான பலம் அனனுஷானாபேட்சம் அனுஷ்டான அனபேக்ஷம் அப்படி கூட போட்டுள்ள அனுஷ்டான அனபேட்சம் பிரம்ம ஜான பலம் வந்து அனுஷ்டிக்கப்பட வேண்டியது இல்லை தர்மஜான பலனானது அனுஷ்ட அனுஷானத்தை சார்ந்த இருக்கிறது ஆக சாத்தியம் சேத் கர்த்தவியம் சித்தம் சேத் ஞாத்தவியம் தான் பாஷ வேற அந்த மொழி வேறையா இருக்கிற நார்கத்யேகம் பவித்தும் அவடனே பூர்வபட்சி ஏகம் பவித்தும்னா அருகத்தி வாக்கியங்கள்னா அப்படி இல்லை நீ சொல்ற மாதிரி இல்லை சாஸ்திர வாக்கியங்கள்லாம் காரியவிதி பிரயுக்திரமணா பிரதிபாத்தியமானது காரியவிதியாக தானே சொல்லி இருக்கிறது எங்க சொல்லி இருக்கு ஆத்மாவா ரே திரஷ்டவியா பாருமா அபகத பாத்மா அந்த ஆத்மாவை என்ன சொல்றது சகா அன்வேஷ்டவியா அதை நீ வந்து தேடி தெரிஞ்சுக்கணும் ச விஜிஞ்யாசி தவியா அதெல்லாம் தவ்யா அதுவும் அனுஷ்டானத்தைச் சேர்ந்ததுதான் அப்படிங்கிறது அவனுடைய வாதம் ஆத்மா இத்தியவ உபாசித அப்படி உபாசித்தப்ப இதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கிரியையை சொல்றது ஆத்மாவோட லட்சணத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கிரியைய அது சொல்றது அப்பதான் அது கர்மாவை தானே சொல்றது அது எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படிங்கிறது வாதம் ஆத்மானமேவ லோகம் உபாசித பிரம்மவேத பிரம்ம இவ பவதி அப்ப அப்போ அதுக்கப்புறம் எண்ணோ ஆகரது அதுக்கப்புறம் எண்ணோ நிருமே திரமஜா தரம் உதன்த்தம் கேவலான கதமர் பெற்றுடாமிஹர் பிராப்ஹர் அப்படி அர்த்தம் பண்ணுங்க அதனால நீங்க பிரம்மனை தெரிஞ்சு போடுற சங்கராச்சாரிய இந்த வாக்கியங்கள் அவரே போட்டு அர்த்தம் சொல்ற பிரம்மவேத பிரம்மய விதானேஷு சத்துசு விதானேஷு சத்து விதிகள் இருக்கும் பொழுது அப்ப இந்த விதி இருக்கு அப்ப விதி இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அதை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் கஹா அச் ஆத்மா கிம் தத் பிரம்ம இத்தி ஆகாங்க சத்தியம் நம்ம போட்டுக்கணும் இத்தியாதி விதானே சச்சு இந்த இது முதலான விதிகள் இருக்கும் பொழுது கேள்வி பிறக்கிறது என்ன கேள்வி பிறக்கிறது இந்த ஆத்மா என்பது என்ன இந்த பிரம்மம் என்பது என்ன கோச ஆத்மா ரெண்டு போட்டிருக்கார் கோசவ் ஆத்மா கிம் பிரம்ம என ரெண்டு வாக்கிய பிரமாணம் காட்டியிருக்காரு பிரம்மவேத பிரம்ம ஐவதி இருக்கு ஆத்மான ஆத்மா ஆத்மத்தேவ உபாசித்தே திரஷ்டவியா சோதவியா இருக்கு ஆத்மா அபகத பாப்மான்னு இருக்கு ஆத்ம சப்தங்கள் ஆத்மானமே லோகம் உபாசித்தான் ஆத்மசப்தங்கள் அப்புறம் பிரம்மவேத பிரம்மை போதி இத்தனையும் அவங்க காட்டி இருக்கிற பிரமாணம் கர்ம காண்டி இதையே கோட் பண்றோம் இதை கோட் பண்ணி இந்த வாக்கியங்கள் எல்லாம் கர்மாவத்தான் போதிக்கிறது ஆக ஞானம் ஞானானந்தரம் அனுஷ்டானம் அனுஷ்டானந்தரம் பிரம்ம பிராப்தி மோட்ச பிராப்தி தான் சொல்லியிருக்கு இது பிராபாகர மதம் இதெல்லாம் சத்தியம் ஞான கர்ம சமுச்சயம் சொல்லும் கேவல கர்மனா மோக்ஷாங்கிறது ஒரு குரூப் பாட்ட மதம் ஞான கர்ம சமுச்சயவாதிகள் இவங்கெல்லாம் ஞானத்தையும் கர்மத்தையும் சேர்த்து ரெண்டும் பண்ணணும் அதனால வந்து இந்த இந்த காய்க்க வாச்சிக்க பிரதான கர்மங்கள் வேற மானச பிரதான கர்மம் இந்த மூணு கர்மாவையும் பண்ணணும் இல்லை கர் கர்மஜான சமுச்சயம் இதெல்லாம் ஈஷாவாசத்தில் நன்றாகவே கண்டனம் பண்ணப்பட்டிருக்கு ஆக கர்மஜான சமுச்சயம் நிறைய பேருக்கு இது பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்பவும் அங்கேயும் உபாசனா பிரதானம் தான் கர்மஜான சமுச்சயம்ங்கிற போது அந்த இடத்துல ஞானம் செலுத்துறதுக்கு உபாசனானு நம்ம ஜான சமுச்சயம்னா நம்ம ஞானம் சொல்றதில்லை நம்ம இருக்கிற வஸ்துவை வந்து அப்படியே தெரிஞ்சுக்கிற ஞானத்தை பற்றி பேசுறதில்லை கர்ம ஜான சமுச்சயம்னு எங்கெல்லாம் சாஸ்திரத்தில் நீங்கள் கேட்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் ஞானம்ங்கிறது அங்கே உபாசனைன்னு அர்த்தம் அதனால அந்த அந்த விவசாய புரியணும் நமக்கு ஏன்னா அடிக்கடி நமக்கு ஞானம்னா அந்த யதார்த்த வஸ்துவை பத்தி தெரிஞ்சுக்கிற ஜானம் வஸ்து தந்திரம்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லை இங்கே ஞான அந்த கர்மம் இது விசிஷ்டாத்வைத தானே கர்மாவனால ஞானம் பிரம்ம ஜானம் வருது பிரம்ம ஜானம் வந்ததுனால பிரம்மனை உபாசனை பண்றோம் பிரம்மனை உபாசனை பண்றதுனால மோக் அடையிறோம் அவங்க மதத்திலேயே வந்து கர்ம ஞானம் மோக்ஷா கர்ம ஜானம் பக்தி மோக்ஷ பக்தி கூட கிடையாது பிரபக்தி முதல்ல பக்தி கர்மா பக்திங்கிறது கர்மா அப்புறம் வந்து ஞானம் ஞானம் வருது பக்தியோட கர்மா பண்றதுனால அது பக்தியாவே எடுத்து ராமானுஜாச்சாரியர் வந்து வருணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறது பக்தின்னு விட்டார் அதனால கிடைக்கிறது என்ன ஞானம்னு விட்டார் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணனை பத்தின ஞானம் கிடைக்கிறது அப்புறம் ஸ்ரீமன் நாராயணனை பத்தின ஞானம் கிடைக்கிறதுனால ஸ்ரீமன் நாராயணனை பிரபத்தி பண்றான் பிரபத்தி பண்ணிவிட்டா வர்ணாசிரமங்கள்லாம் கடந்து விடுவோம்னாலும் அதனாலதான் அவரோட மதம் ரெண்டு அவர் வந்து வர்ணாசிரம தர்மத்தை விரோதம் பண்ணினார்ன்னு சொல்ல முடியாது ராமானுஜா வருணாசிரமத்தை கடந்து போலதை இங்கேயே பண்ணிடணும்னு விட்டார் ஆஹ் வர்ணாசிரம தர்மத்தை நம்ம வந்து ஒரு லெவலில் கடைப்பிடிக்கலாம் வாஸ்தவம் ஒத்துக்கிறேன் அப்புறம் வர்ணாசிரம தர்மத்தை கடந்து போகிறது நம்முடைய முக்கியம் அதை கிரியாரூபமாவே காட்டிடணும் நம்ம கிரியாரூபமாக காட்டுறதை ஒத்துக்க மாட்டோம் அவர் வந்து அதனால தான் வந்து குளிக்க போற போது ஒரு பிராமணன் தோளில போட்டு போனார் அப்புறம் வர்றத ஒரு பறையன் தோளில கழுத்த தோளில் கையை கொண்டு வந்தார்னு அதை ரொம்ப ஸ்துத்தி பண்றதுக்கு காரணமே என்னென்னா போற போது வர்ணாசிரம தர்மம் அனுஷ்டானம் வர்றபோது வர்ணாசிரமம் அதிதத்துவம் அதை வந்து கிரியாரூபமா காட்டணும் கிரியாரூபமா காட்டினா தான் சமுதாயம் வந்து மதிக்கும் சமுதாயம் தப்பா நினைக்காது சாஸ்திரத்தை அதுதான் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் வர்ணாசிரம தர்மம் சர்வதா விவகாரம் நம்ம இப்ப அவுட் வர்ணாசிரம தர்மம் போயிடுறது வேற விஷயம் வர்ணாசிரம தர்மத்துக்கு நம்ம விரோதிகள் கிடையாது கடைசி வரைக்கும் இருந்தாலும் தோஷம் இல்லை நம்ம விஷயத்தை புரிஞ்சுட்டு வாழணும் அப்படின் இப்ப இப்ப எல்லாரும் அதானே சொல்றாங்க அவர் வந்து அன்றைக்கே திருக்குலத்தார் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் இது பண்ணார்னு சொல்லி அதுதானே சொல்லிருந்துட்டாங்க இது நிறைய கதையெல்லாம் சொல்லாங்க எல்லா ஊர்லயும் இந்த கதை இருக்கு அது எல்லாருக்கும் அந்த மனுஷன்கிற ஒரு புத்தி வர்ற போது ஜாதி போயிடும் மனுஷன் என்னப்ப அவனும் மனிதன் நானும் மனிதன் மனிதனுக்கு மனிதன் என்ன வேற்றுமை வேண்டிகிடு என்ன அப்படிங்கிற போது என்னென்ன மனிதனுக்கு மனிதன் வேற்றுமை வேண்டாங்கிற போது ஜாதியை தூக்கி எழுதி கொடுக்க வந்து தர்மம் என்ன அப்புறம் பார்த்துக்கிறேன் மனிதனை மனிதன் உணராத ஜாதி என்னத்துக்கு ஒரு ஜாதி அப்படி சாஸ்திரம் கற்பிப்பானா அந்த சாஸ்திரத்தை குப்பையில் போடும் தருப்பை வச்சு கொழுத்து இந்த பத்திரிகை எல்லாம் அப்படிங்கிறது ஒரு அப்படி ஒரு சித்தாந்தம் அப்படி ஒரு நினைப்பு இருக்கு எப்படியோ புரிஞ்சால் ஆனால் இதை இதெல்லாம் சரி பண்ணிட்டதுனால மனுஷனுக்குள்ள குழப்பம் தீந்துட போறதா என்ன புதுசு புதுசாக குழப்பம் வந்துட்டுருக்கு ராகத்வேஷம்னா அவ்வளவு ராகத்வேஷம் விரத்தி ஆகிட்டுருக்கு நீங்கள் இதாக போகிறது எல்லாம் ஒன்று ஒன்றாலும் ராகத்வஷம் போயிடுறதா என்ன ஒருத்தன் ஒருத்தர் போக மாட்டேங்கிறது எல்லாரும் ஒன்று தான்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அண்ணன் தம்பியே தகுறார் மாமியார் மாமியார் சண்டை சண்டையெல்லாம் போட்டுருக்காங்க அப்படியும் போயிடுறதா என்ன சரி நீங்கள் நீங்கள் இதை எடுத்துட்டதுனால சரி அந்த பிரச்சனை தீர்ந்துதுன்னா இந்த பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கோங்க ரொம்ப கஷ்டம்தான் அது எதுக்கு சொல்றேன் சொல்றதுனால அது போனேன் உபாசனை அவங்க கர்மாவுக்கு அப்புறம் ஞானம் ஞானத்துக்கு அப்புறம் பிரபத்தி அதனால ராமானுஜ மதத்துல பக்தி வேற பிரபத்தி வேற அதனாலதான் சச்சிதானந்தேந்திரா கீதா சாஸ்திர்த்த விவேகான ஒரு புத்தகம் இருக்க கீதா சாஸ்திரார்த்த விவேகான் பக்தி பிரபத்தி சப்தத்தையே விசாரம் தனியாக பண்ணுறாரு பக்தி சப்தத்தையும் பிரபத்தி சப்தத்தையும் தனித்தனியாக விசாரம் பண்ணுறாரு எங்கள்லாம் கீதையில் பக்தி வந்துட்டு எங்கள்லாம் பிரபத்தி ரொம்ப எல்லாம் போட்டு அக்கு வேறு ஆணி வேற பிச்சு விட்றாரு வந்து பக்தி பிரபத்தி வேற வேறுங்கிறதே அவங்களோட தல தகராறுகள் விடுறார் என்ன கேள்வி வருதுமர்பணே வேதாந்தமர்ப்பணே ஸ்வரூபோதனேன சமர்ப்பணம்னா என்ன தெரியும் பண்றது ஆத்மாவினுடைய போதிக்கிறது பிரம்மனோட ஸ்வரூபத்தை போதிக்கிறது ஆக ஜீவாத்மாவினுடைய பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை போதிக்கிறதுலதான் த்துக்கு தாரியம் அப்படின்னு யாரு சொல்ற பூர்வக்ஷி சர்வேந்த உபயுத்தோ நித்தப்தோ நித்துமுக்ஸ்வாவோ விஜானமான விதிக்கு அப்படி போடணும் விதானேஷு சத்சு அதாவது ஆத்மாவை நீ உபாசிக்க வேண்டும் ஆத்மாவை அந்த இடத்துல பரமாத்மாவை நீ உபாசிக்க வேண்டும் பரமாத்மாவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லியிருக்கு ஆத்ம சப்தத்துக்கும் பிரம்மசப்து கிட்டத்தட்ட ஒன்னாதான் சொல்றான் அதனால இந்த ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவை பரமாத்மாவை வழிபட்டு பரமாத்மாவை தியானம் செய்து பரமாத்மாவை அடைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் இருக்கின்றன இந்த குரூப் தான் நிறைய பேர் இந்த நமக்கு இருக்கிற பூர்வபக்ஷமே இவங்க தான் அதனால் நம்ம அன்னைக்கு ஒரு முக்தி நெறி புத்தகத்தில் இவரோடய சங்கராச்சாரியோட ஒரு வாக்கியம் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா எல்லாருமே ஒரு ஒரு மதஸ்தர்களும் இருந்தாங்க தேகமே ஆத்மானு ஒருத்தன் அப்புறம் இந்திரியா தேகம் பிராணம் அப்படி இந்திரியான்னு சொன்ன மாதிரி அப்புறம் கடைசியில் ஒருத்தன் சொன்னால் இல்லை இல்லைல்ல இந்த ஆத்மா வந்து பரமாத்மாவுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஆண்டவனுக்கு அடிமைன்னு சொன்னராச்சாரியன் தான் சொன்னார் ஆண்டவனுக்கு அடிமைன்னு இல்லை நீயே ஆண்டவன் அப்பேற்பட்ட சங்கராச்சாரிய நாங்க நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கு எனக்கு அந்த ஸ்லோகத்தை நான் படிச்சு ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறேன் முக்தி நரி புஸ்தகத்துல ஒரு டாபிக் ஃபுல்ல அபிநவ் வித்யா தீர்த்த சுவாமியா இதைத்தான் பேசுறாரு ரொம்ப நல்லா இருக்கு ஆத்மா உபாசனம் அதே மாதிரி பிரம்ம உபாசனாச்சா திருஷ்டா சாஸ்திரத்துல திருஷ்டமா இருக்கு ஆனா நமக்கு அத பண்ணினா என்ன கிடைக்கும் அதிருஷ்ட கிம் சித்தியத்து மோக்யே மோக்மடைந்தா அப்படின்னு மோஷதி மோட்சம் அந்த அதிருஷ்டமான மோட்சபலம் கிடைக்க போகிறது என்று சொல்லுகிறார் கர்த்தவிய அனனு பிரவேசேனம் கர்த்தவிய விதிய விட்ட விட்டுட்டு விட்டுட்டு வேற போனோமானா அனனுப்பிரவேசம் கர்த்தவிய விதிக்குள்ளேயே நுழையாம அர்த்தம் அனுப்பிரவேச அனுப்பிரவேசு பிரவேச நுழையாமல் இருப்போமே ஆனால் கர்த்தவிய விதியை நாம் கர்த்தவிய விதிக்குள் நுழையாமல் என்ன செய்யப்பட வேண்டும் என்ற விதிக்குள் நுழையாமல் வஸ்துமாத்திர கதனை கேவல வஸ்து மாத்திர பிரம்ம அஸ்தி ம் பிரம்மாசி அப்படின்னு சொன்ன வஸ்துமாத்திர கதனை அங்க என்ன விடறத்துக்கு இருக்கு கொள்ளத்தக்கதோ தள்ளத்தக்கதோ ஒண்ணுமே இல்லையே இந்த கொள்ளத்தக்கது தள்ளத்தக்கதுங்கிறது தள்ளத்தக்கது அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நீ கொள்ளத்தக்கது தள்ளத்தக்கதுன்னு சொல்லிட்டு இருக்கிய அந்த ரெண்டையுமே தள்ளிடுப்பா அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அவனுக்கு அபி ரொம்ப வருஷமா இப்படியே பண்ணிட்டு இருக்கானா சாதனை அதனால அதனாலதான் நிறைய பேர் வந்து வேதான் ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமேதா ஒண்ணு பண்ண சொன்னார்னா பரவாயில்ல ஏதாவது ஒண்ணு பண்ண சொன்னா பரவாயில்லை ஒண்ணு நீ பண்ண வேண்டாங்கிறாங்களே நீ பண்ண வேண்டாம் பண்றதுக்கு ஆளே இல்லைங்கிறான் அதுதான் விஷயம் சாதகமே மிச்சிய சாதகத்துவம் மிச்சிய சாதனமபி மிச்சம் சாத்தியமபி மிச்சம் இவ பிரம்ம இவ சத்தியம் குத்திர அஸ்தி சாதன சாதக சாத்தியம் இங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் யாராலையும் ஜீரணிக்கவே முடியாது ஏதாவது சரி அப்படியாவது இதையாவது நான் பண்ணிட்டு இருக்கேன்னு கூட நம்ம சொல்லிட்டு போகணும் உறிஞ்சினதுக்கு அப்புறம் என்னன்னா சரி என்ன இதை திரும்ப திரும்ப கொஞ்சம் மனசுல பதிய வைக்க வேண்டியிருக்கிறது ஞானம் அதுக்காக நம்ம சொல்லிட்டு கொண்டு தவிர அசுமா புரிய வேண்டியது ரொம்ப அனுஷ்டம் நிறைய நல்ல புண்ணியம் இருந்ததுன்னா அவ்வளோதானா ரொம்ப சந்தோஷம் ஆகும் கிருத்த கிருத்தியோகம் அந்த கிருத்த கிருத்தியோகம் இத தெரிந்து செஞ்சவனா இரப்பாட்ட என்ன சொல்ற எஸ் மாதீம்கிச்சோத்த यो यो सर्वभावेन भारत. அோகே வேருஷோம் ஜாநோத்தம் சுவதி மாம் காமச்சந்திரா சர்வபாவேதிருவபாவேனாதி நம்ம அர்த்தம் என்ன தாத்து நாம் அநேகார்த்தா தாத்தோக அப்படின்னு சொல்லி பஜ்ஜுங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு நினைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஸ்மரன் ஒரு அர்த்தம் இருக்கு தாத்துக்கு ஸ்மரன் இருக்கு அதனாலதான் அவன் என்ன சொல்றான் அர்ஜுனன் ஸ்மிருதிர்லாம் ஸ்மிருதி லப்தாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ அகம் கஹா இ மிருதி ஜாத்தா நான் யாருங்கிற ஸ்மிருதி எனக்கு வந்து கொடுத்தோன்னு அர்த்தம் இத்தனை நேரம் உபதேசம் பண்ணதுக்கு பிறகு நான் இன்னும் அர்ஜுனனாவே இருக்கேன்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஸ்மிருதி லப்தாகிறதுக்கு அர்த்தமே அஹம் பிரம்மாஸ்மி தான் அர்த்தம் அஷ்டோ மோகா அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வந்து அநாத்மாவா ஆத்மாவா நினைச்சுன்றிருந்த மோகம் அடியோட நாசமா போச்சு ஸ்மிருதி அஹம் பரிபூர்ணம் அஸ்மதி ஓம் அதுக்கர்த்தம் இருக்கு நான் பார்த்தேன் தமிழ் சந்தேக தவ வச்சனேஷ் அழகாக இருக்க புரிஞ்சுடாச்சு அதனால லோகசங்கிரகம் பண்ணிவிட்டார் பகவான் நேத்தி கூட அதை சொல்லணும்னு நினைச்சேன் விட்டுட்ட அதாவது லோகசங்கிரகம் பண்ணாத சன்னியாசி எதையுமே வச்சுக்க மாட்டார் சர்வான் காமான் பிரஜஹதி லோக சங்கிரகம் பண்ற சாமியார் சர்வான்கமான் பிரஜாகாத்தி கிடையாது வெளியில எல்லாம் விடமாட்டார் சர்வான்கமான் பிரஜாகாத்தி கிடையாது லோக சங்கிரகம் பண்ற சுவாமி சன்னியாசி அது கூட போடணும்னா இந்த லோக சங்கிரகம்னா என்னன்னு கேட்க ஆரம்பிச்சு வாங்க அதனாலதான் போடல அது மூணாவது அத்தியாயத்துல சொல்ல வேண்டியது ஆனா லோக சங்கிரகம் பண்ற சாமியார் வெளியில எல்லாம் விடமாட்டார் வெள்ளி டவுண்டர் எல்லாம் தண்ணி குடிப்பார் என்ன என்ன பண்ணுவார் ஆனா இந்த லோக சங்கிரகம் பண்ணாத சுவாமி இருக்காரு லோக சங்கிரம்னா பண்ணாத சுவாமி இருக்காரு அவர் ஒன்னும் வச்சுக்க மாட்டார் அதுல வந்து அதுலயும் கிரடியேஷன் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கிறது அப்படி அட்ஜஸ்ட் பண்றது அவங்க அவங்க சௌரியத்தை பொறுத்திருக்கு அதுக்குதான் நான் அந்த மாசேத்து கதையும் சொன்னேன் இந்த புத்த சாமியார் வேணா பேண்ட் போட்டு அவங்க எடுத்துட்டான் எல்லா புத்தசாமியாரும் சைனாவில் எல்லாம் டிராக்டர் ஓட்ட சொன்னா உழ சொன்னாள் வேலை செய்ய வச்சான் கட்டுமையான வேலை நான் படுத்தி எடுத்தா நம்ம சேர்த்தோம் அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி என்ன இங்கேயும் வந்து இன்னும் பண்ணலை இன்னும் கொஞ்சம் பண்ணுவாங்க என்ன அப்படி சொல்றேன் இங்கேயும் வந்து இங்கே வந்து என்ன இங்க இங்க என்ன நம்ம வர்ண தர்மத்தையோ ஆசிரம தர்மத்தையோ சாஸ்திரத்தையோ மதிக்கிற அரசாங்கம் இருக்கு இப்போ இப்போ ஒரு அரசாங்கம் பண்ணணும்னு நினைச்சாங்க அதுவும் பாவம் தடுமா இருக்குது அதுவும் அதுன்னே அவுட்டாயிடும் போல் இருக்கு ஆஹ் என்னால ஒன்றும் பண்ண அதனால சொசை அக்சப்ட் பண்ணிட்டு அதையும் பண்ண முடியும் லோக சங்கிரம் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறார் இருக்கிற ஜானி சன்னியாசாசிரமத்தில் இருக்கிற ஞானி லோகசங்கிரம் பண்றவர் அப்படி போட லோகசங்கிரம் பண்றவர் லோகசங்கிரம் பண்றா பண்ணாத சன்னியாசி லோக சங்கரம் பண்ற சன்னியாசி लोके सन्यासी वस्तु लोके सन्यासी सी वस्तुक्रहना वस्तुक तदुपास शास्त्रदृष अदृष्ट मोक्ष फल कर्तव्य विधि अनु प्रवेश हानोपादन असंभवा அதுல ஒண்ணுமே இல்லையே அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பிரயோஜனம் சப்தா வசுமதி இந்த பூமி ஏழு தீவுகளை உடையது வஸ்து மாத்திர கதனம் வஸ்து மாத்திர கதனம்னால இந்த பூமி ஏழு தீவுகளை உடையது அதனால என்ன பண்றது ஏழு தீவின் சுத்தின்னு வருதா இந்த பூமி ஏழு தீவுகளை உடையது அப்படின்னா ஓஹோ ஏழு தீவுகளை உடையது வஸ்து மாத்திர வசுமதி ராஜா அசோ கச்சதி இத்தியாதி வாக்கியவது இந்த ராஜா போயிட்டு இருக்காரு ராஜா போயிட்டு இருக்கார் அசௌ ராஜா கச்சதி இந்த ராஜா போய்கொண்டிருக்கிறார் இதெல்லாம் வஸ்து மாத்திர கதனம் வஸ்து மாத்திர கதனம் இத்தியாதி வாக்கியவத்து வேதாந்த வாக்கிய நாம் அது மாதிரி வேதாந்த வாக்கியமும் ஆனர்த்தக்கியமும் ஆயிடும் ஏன் ஹானோபாதான அசம்பாத் அதோட கனெக்ட் பண்ணலாம் ஹானோபாதான அசம்பவாத் வேதாந்தானாம் ஆனர்த்தக்கியம் ஆனர்த்தக்கியமே வசியாது அப்ப அவங்களுடைய அவங்களுடைய நியாயம் என்னன்னா வேதத்துல எந்த வாக்கியமா இருந்தாலும் தெரியும் அது விதி வாக்கியம் தான் அது ஒண்ணும் காகித தர்மா போடுங்க வாக்கிய தர்மா போடுங்க மானசர்மாவடுவோம் விதி வாக்கியம் இல்லாத வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் ஆனோஜனம் அதனால ஏனக பிரக்காரே விதி வித எப்படியாவது எப்படி விதின கொண்டு சேரும்போ அதில் விதி இல்லாத கேவல விரக்கம் சித்தா நம்ம நிரூபிக்கணும் வஸ்து மாத்திரோஜன சித்தி பதின அப்படின்னா அஸ்மாபி நிரூபணிய நம்ம அதை நிரூப நிரூபிக்கணும் அதை பண்றார் படிக்கலாம் ரஜ்ஜரியம் இருக்கு புத்தகம் அப்படி இருந்து போட்டுருவோம் அதான் அப்படியே தப்பு தப்பிண்ட் அடிச்சுக்கலாம் தொடர்ந்து ரொம்ப வருஷமா அடுத்த எடிஷன்லயும் அப்படியே அடிச்சுட வேண்டியது رجुरियम رجुरियम नयम् सर्पः नयम् सर्पः इत्यादिव इत्यादिव भ्रांति जनित भ्रांति जनित धीति निवर्तनेन धीति निवर्तनेन अर्थवत्त्वं दृष्टंम तथा तथा ततएन तथाकुम् तथेव लिया मेदा देहि पुर्तना तथा तथा इहापि इहापि असंसारी असंसारी आत्मवस्तु आत्मवस्तु कथनेन संसारीत्व संसारीत्व प्रांति निवर्तनेन प्रांति निवर्तनेन अर्थवत्वं स्याद् अयमम रसगत वेदांतानां अर्थवत्वं अस्ति वस्तु मात्र कथनेति வஸ்துமாத்திர கதமேபி வேதாந்தானாம் அர்த்தவத்வம் அஸ்தி அது உள்ளதை சொல்றதனாலேயே வேதாந்தத்துக்கு பிரயோஜனம் இருக்கு வேதாந்த சாஸ்திர வாக்கியங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு உள்ளதை உள்ளவாறு எடுத்துச் காரணம் ஒன்றினால் மட்டுமேயே வேதாந்த சாஸ்திரத்திற்கு பயன் இருக்கிறது அதை விதியில் சேர்க்க வேண்டும் என்று விதி இல்லை விதியில் சேர்த்துத்தான் ஆக வேண்டும் என்று யாதொரு விதியும் இல்லை இல்லைமாத்தேபி வஸ்துமாத்திர அர்த்தவத் சாத் அது நம்ம சேர்த்துக்கணும் அயம் அஹ் இயம் ரஜு ஐயம் ந சர்பகா இத்தியாத இது இது வந்து கயிறு தான் பாம்பு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பீதி எதனால வந்தது கயிற பாம்பா நினைச்சான் கயிறை பாம்பாக நினைத்தான் வந்து பிராந்தி கயிறை பாம்பாக பிராந்தியினால் நினைத்தான் கயிறை பற்றிய அறியாமையினால் கயிறை பாம்பாக நினைத்தான் பிறகு என்ன தெரிந்தது ஆப்தோக்தியா யாரோ சொன்னத்தினாலயோ எப்படியோ ஆப்தோக்தின்னு சேர்த்துப்போம் விவேகோக்தியா அந்த சொன்ன உடனே இல்லப்பா இது கயிறு தான் பாம்பு இல்லை அப்படின்னு அவன் வச்சன குரு சாஸ்திரம் ஆப்தோக்திகரு சாஸ்திரம் குரு சாஸ்திர கதனேன இல்ல அங்க ஆப்தோக்திக நண்பனுடைய வார்த்தை சொன்னதுனால பிராந்தி ஜனித பீதி பாம் கயிறுதாப்பான பிரயோஜனம் ஏற்பட்டுதான் என்னாச்சு பயம் நீங்கி பயம் எதுனால உண்டாச்சு பிராந்தினால உண்டாச்சு பிராந்தினால உண்டான பயத்தை நீக்கிற சக்தி வஸ்து மாத்திர கசனத்துல இருக்கு आहा वस्तु मात्र कथने प्रयोजनं यथा किन्तु ஆ வந்துக்கொதல பிரயோஜனம் எய்து இயம் ரஜ்ஜு ஆந்திஜனீதிவத்தி கதம் சித்தியை திராசி நம்ம மனுஷ நம்சாரி நம் ஜனித்த உணக் மரண கிரைய ஜன்ம கிரையுத்திரமிரவனி அராஜனாந்த அப்படி பரிப்பூர் பிரயோஜனம் சித்தியா விரைவன கதம் மோஷ ான கைலாச ஆரோகணம் கத்தைய கதி ஜென்மானி பவேயூ குத்திரம் பிபீலிக்கான இந்த சங்கராச்சாரிய பிக்சர் அவன் கேட்பான் இந்த சங்கராச்சாரிய சிஷ்யன் வந்து பிரஜா அவன் வந்து சொல்லுவான் அந்த கிளிக்கிட்ட கேட்பான் உனக்கோ ரக்கை இருக்கு திறந்து நீ வந்து இப்படியே இந்த பச்சை மிளகாயை கடிச்சுட்டு பிப்பீலிக்கான மரீச்சிக்கான பிரியம் அப்படின்னு வரவில்லை மரீச்சக மரீச்சன்தான் மண்டலமேஸ்வரர் வீட்டு வாசல கிளி இருக்கு கூண்டுக்குள்ள அந்த கிளி கூண்டுக்குள்ள இருக்கிற கிளி மாதிரி இவர் அகப்பட்டு இருக்காரா மண்டனமேஸ்வரர் அந்த அவங்க வீட்டுல இருக்கிற கிளி எப்படி அந்த கூண்டுக்குள்ள இருக்கோ அப்படி மண்டனமேஸ்வரர் கர்மகாண்டத்துக்குள்ள ஆப்டின்னு இருக்கார் அப்படி காட்டுறான் அப்புறம் வந்து திராட்சா பலம் வந்து காட்டுறான் அது நல்லா இருக்கே அப்படின்னு ஒன்று அதான் பிரம்மஞ்ஞானம் திராட்சாபலத்தை காட்டுறான் இது நல்லா இருக்கேன் இது மாதிரி பழம் ஒவ்வொரு முழுக்க நிறைய இருக்குது நீ ஆனால் கூண்டுக்குள்ளே ஆவிட்டு திண்டாடின்னு இருக்க அப்படிங்கிறான் அது பாரு எறும்பார் இதெல்லாம் கைலாசத்துக்கு என்னைக்கு போய் சேரப்போருது நல்லா உனக்கானா நீ கைலாசத்துக்கு போனால் அவனை திறந்து விட்டால் போகிற நீ பறந்த ஆனால் என் போயிவிடுவேன் கைலாசத்துக்கு அவங்ககிட்ட அவ்வளோ சக்தி இருக்குன்னு அது புரிய வைக்கிறது ரொம்ப அழுமையான டைரக்ஷன் அது அப்புறம் கடைசியில வந்து சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டான் என்ன வெளியில விடுவி நான் போயிடுறேன்னு வந்து கிளி என்னை விடுவிச்சுடும் நான் போய் நான் சாப்பிட்டுக்கிறேன் முடிஞ்சோம் அப்புறம் அவர் மண்டன அவன் திறந்து விடுற மாதிரி காட்டிடுவான் ஏன் மண்டல மிஸ்வரன் ஜெயிச்ச உடனே சங்கராச்சாரியர் மண்டன மிஸ்ர மண்டன விபக்தி மாத்தன அவளைதான் அவன் வந்து திறந்த உடனே திறந்து அதாவது கர்மகாண்டத்துல இருந்து அர்த்தம் தி வேதாந்தாஸ்திரே அப்படி அசம்சாரி ஆத்மஸ்து கதனேன நீசாரியே இல்லப்பா அப்படின்னு ஆத்மவஸ்துவை பத்தி சொல்லிக் உடனே असंसारी भ्रांति அசம்சாரி ஆத்மஸ்து கம்சாரித் அஸ்மி எனக்கு மோட்சம் கிடைக்கி மோம் அதுவேங்கிறது அப்ப எது அர்த்தம்னா வாஸ்தவமா இருந்தாத்தானே அது போகும் பொய்யா இருக்கிறது எங்கப்பா போகும் என்ன வாஸ்தவமா அதாவது அவங்க என்ன நினைச்சுட்டு இருக்காங்க சம்சாரித்தம் வாஸ்தவம்னா மத்தவங்கல சம்சாரித்தம் வாஸ்தவம்னு நினைக்கிறாங்க யாரும் விசிஷ்டா வைத்திகள் மத்தவங்க எல்லாம் சம்சாரியாக இருக்கும் தன்மை வாஸ்தவம் மோட்சமா இருக்கும் தன்மையும் வாஸ்தவம் அப்பன்னா மோக்ங்கிறது நித்தியமா நித்தியமானு கேட்டா என்ன சொல்லி வழியு ிக்கலா ஒத்து வரா திரும்பவும் சம்சாரித்த வராதுங்கிறது என்ன உறுதி இருக்கு ஆகையினால அதை ஒத்துக்க முடியாது அது நியாயம் கிடையாது அந்நாயம் ஒரு பொழுதும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல சம்சாரிங்கிறதே சத்தியம் கிடையாது சத்தியம் இல்லாத ஒன்ன போய் சாதனை பண்ணிட்டு இருக்கிறதே முட்டாள்தரம் ஏதோ கொஞ்ச நாள் புரியல பக்குவம் வரலைங்கிறத சொல்லிட்டு இருக்கும் சாத்தியம் அது வந்து பொய்யான ஒண்ணை போய் எதுக்கு நீக்கணும் பொய்ய பொய்னு புரிஞ்சுதா போருமே பொய்யை நீக்கிறதுக்கு எதுக்கு கர்மாவை பண்ணி நான் வெறும் ஞானம் போருமேத்துவ பிராந்தி நிவர்த்தனை ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் சங்கராச்சியர் எப்போ போட்டாலும் அது நுணுக்கமான சப்தங்களை யூஸ் பண்ற அசம்சாரி ஆத்ம தத்துவத்தை தெரு ஆத்ம வஸ்துவ பத்தி கதனை எது சொல்லி கொடுக்கறது அத வந்து சொல்லி கொடுக்கறது வேதாந்திர அர்த்தவத் சாத் அதனால ஹானோபாதானம் வேணுங்கிறது இங்க கிடையாது எதையாவது விடணும் அதர்மத்தை விடணும் தர்மத்தை அனுஷ்டி வேணுங்கிற மாதிரிலாம் இங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது அர்த்தவத்வம் சாத் அடுத்தது விர श्रोतव्यो मन्तव्यो ோத்தியோம மந்தோ நசியோத்தர मनन நிதி யரு பாம்பு சமாரம் மாதிரி காணலையே இங்கே திருஷ்டாந்தமான பிரமமாக இருக்கே தவிர இங்கே நடைமுறையில் பார்த்த தகராறு நிறைய தெரியுது நான் சொன்னேன் ஒருத்தர் வந்து ஏன் நல்ல திருஷ்டாந்தம் எடுத்துக்கூடாது ஒருத்தர் இருக்கார் சென்னையில் அவர் வந்து வேதாந்தம் படிக்க மாட்டார் ஆனால் கிளாஸ்க்கெலாம் வரல சாமியெல்லாம் பார்ப்பார் நமஸ்காரம் பண்ணுவார் எல்லாம் பார்த்துட்டு போவர் ரொம்ப பிரசித்தமானவர் வருவர் அவர் சொல்லுவார் ஏன்னா நான் வந்து வேதாந்தமே வேண்டாம்னு வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேரை பார்த்தேன் அவங்கெல்லாம் பார்த்த லட்சணத்துலேயே தெரிஞ்சுது வேதாந்தம் படிச்சு அவங்களுக்கு புத்தி கிடையாது அவங்க பண்ணுற அக்கிரம அநியாயம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஆக ஏன்னா நான் என்ன புரிஞ்சுன்ட்ருக்கேன்ண்ணா நமக்கு இந்த வேதாந்தத்தினால ஒன்று அவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடைச்சவா நமக்கு தெரியல அதனால நானும் வேதாந்தம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன் அப்படி கர்மகாண்டி சொல்றார் வெறுமன பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா மாத்திரம் போர்மா அண்ணாச்சி அண்ணாச்செல்லாம் சொல்ல நிறைய பேர் பிரம்மத்தை தெரிஞ்சவங்க ரொம்ப நாளாக படித்தாங்க மூணு வருஷம் கோர்ஸ் படித்தாங்களே இன்னும் மாறவே இல்லை அப்படி தான் இருக்காங்க அப்படி தானே வருஷம் கோர்ஸ்லாம் படித்தாங்களே என்ன அந்த அந்த அது வெளியில் கண்டுபிடிக்க முடியுமா என்ன விவகாரம் முழுக்க மனோ தர்மம் விவகாரம் முழுக்க மனசு சம்மந்தப்பட்டது அதுக்காக ஞானம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் காலையில் ப்ளேயருக்கு வரலைங்கிறதுனால பிரம்மஜானம் இல்லைன்னு அர்த்தமா என்ன என்ன அதுக்கு வரலைங்கிறதுனால வந்து பிரம்ம ஜானம் கிடையாது ஏன்னா பிரம்மஜானம் இருந்தால் வந்திருப்பாருப்பா காலையில் அது கனெக்ட் பண்ண முடியுமா நம்மள சொல்ல முடியாது ஆனால் அது எல்லாரும் என்ன நினச்சின்னு பிரம்ம ஜானம் இருந்தால் அது வெளியில தெரியணும் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தா விவகாரத்தில் பார்த்தா சம்சாரியாகத்தானே தெரியலான் சொல்ல போனா இந்திய காட்டிலுக்கு ரொம்ப சம்சாரி ஆகிட்ட மாதிரி இருக்குது வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நிம்மதியாக இருந்த மாதிரி தெரிஞ்சது வேதாந்தம் படித்த பிறகுதான் துக்கம் அதிகமான மாதிரி வேற தெரிகிறதே அப்படின்னா அது எப்படி உனக்கு தெரியும் அப்பனே அவன் மனசு உனக்கு தெரியுமா அவன் மனசு அவனுக்குத்தானே தெரியும் அதனால தான் லிங்கம் கேட்க வேண்டியிருக்கு என்னது அர்ஜுனன் கேட்குறாங்கல்ல கயிர் லிங்கை ஸ்திரீங்க அதனால அது கேட்க வேண்டியிருக்கு கேட்டுதான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நேரைய கண்ணுக்கு முன்னாடியே தெரிஞ்சா தெரிஞ்சு தெரியும் கேட்கணும் கேள்வி அவள் இப்படி இப்படி இருப்பாள் சடையை இப்படி விரிச்சு பண்ணி இப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நீ பார்த்துருக்கேன் இல்லையா அவங்கதான் ஞானி சொல்லிடலாம் இல்லையா உள்ள சொல்ல வேண்டியிருக்கு இது ஏன்னா அவங்களுக்கு புரிய வேண்டிய சமாச்சாரம் இருக்கு அதனால சாத்தேத்த தேவம் அதாவது இதை படிச்சதுக்கு பிறகு நல்ல பூஜை பண்ணாலும் கோயிலை கட்டினாலும் கும்பாஷன் பண்ணாலும் தப்பு இல்ல விஷயம் புரிஞ்சுட்டா போறங்க தான் சங்கராச்சாரியோட விருப்பம் அதுக்கப்புறம் கர்மா பண்ணா பண்ணிட்டு போறான் பண்ணாம இருந்தாலும் நல்லது பண்ணினாலும் ஒண்ணும் சொல்ல முடியாது விஷயத்த புரிஞ்சிடணும் புரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது ஏன்னா அந்த காலத்துல வைதிகமா இருந்ததுனால விட்டு விடுறதா வேணும் அதனால விட சொல்லிடுறாங்க கர்மா விட்டுட்டு இதுக்கு நேரம் கிடைக்கும் நேரம் வேற பிரச்சனையா இருக்கு நமக்கு இருக்கிற வாழ்க்கை காலம் நேரம் அது வேற பெரிய சிக்கலில் இருக்குது அதனால் நேரத்தை எதுக்கு கொடுப்பே நீ எதுக்கு எந்த இதுக்கு நேரத்தை ஒதுக்குவே நீ நேரம்ங்கிறது பெரிய பணம் மாதிரி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உடம்பு நேரமும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உடம்பு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தை நீ எதுக்கு பயன்படுத்துவே சன்னியாசம் பண்ணி இந்த சாஸ்திரத்தை விசார மாட்டேன் அப்படியே சொல்ல சியாதேத்தேவம் நீ இப்படி சொல்லலாம் ஆமாம் சொல்றேன் நீங்கள் சொல்றது நல்லா இருக்கு அது சரி எப்படின்னு அர்த்தம் சாதேத தேவம்னா அந்த பாஷை சரி அது சரி சொல்றதெல்லாம் நல்லதான் புரியுறது வஸ்து மாத்திர அர்த்தவத் திருஷ்டம் நாயம் சர்பு ஆப்யா திராயத்தைவர்த்தனாந்திஜனிதீதிவத்தி அஸ்மபிஅனுபூயத்தை ஒத்துக்கிறோம் அங்கே இந்த கதை காணமே எப்பவுமே இன்னொருத்தனை பார்த்து அதுலாம் சர்பிராந்தி சர்பாந்தி ரஜுஸ்வரூபிரவண இவ்வண சர்ப்ராந்தி நிவாரம்வரூபிரவண மாற்றேண நிவர்த்தேத நிவர்த்தத்தை அந்த பிராந்தி போகிறது இல்லையே பிரம்மஸ்வரூபிரவண மாத்திரேணித்விராந்தித்திவர்த்தேத அது மாதிரி எப்படி போட்டிருக்குன்னா தாங்கள் கூறுவது இருக்கலாம் இவ்வாறு இருக்கலாம் இருப்பினும் எதி ரஜுஸ்வரூபிரவண இவ சர்பிராந்திசாரித்விராந்தி பிரம்மஸ்வரூபசிரவண மாத்தேண்த்தேத வஸ்வ இவ நிவிறி பதி இல்ல இவங்க அப்புறம் போடணும் எதி சர்ப்பிராந்தி எதி விட்டுடும் சர்பபிராந்தி அண்மயம் தான்ப்பா விஷயம் புரியுறது அண்மயத்தை தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த இவங்கிறது தான் போடணும் ரஜ்ஜுஸ்விரவா தம்சாரித்தாந்திரஸ்விரவமேவாடி ஆகது ஸ்ருத பிரம்மனோபி வேதா வேத தெரிந்து கொண்டவனுக்கு ஸ்ருதம்னா குரு கிட்ட கேட்டு குரு சாஸ்திரத்தின் வாயிலாக ஸ்ருத பிரம்மனோப்பின்னு இந்த ஸ்ருத ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் நான் இவன் வந்து பிரம்மனை பத்தி கேட்டிருக்கான் சிரவணம் பண்ணிருக்கான் ஸ்ருத பிரம்மனோப்பி என்ன ஸ்ருத பிரம்ம ஜாத்த பிரம்ம வித்தியாசம் பத்தி கேட்டிருக்கான் பிரம்மத்தை புரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னா கேட்கறது தான் இங்கே புரியுறதுன்னு அர்த்தம் இங்கே சிரவணங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன சிரவணங்கிறது ஞானமா கேவல சிரவணமா சாதாரண சிரவண சப்தத்துக்கு அர்த்தம் என்ன கேட்கறதுன்னு அர்த்தம் ஆனால் இங்கே என்ன அர்த்தம் கேட்டு புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் வருமனம் கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லை சிரவண சப்தத்துக்கே அர்த்தம் வந்து சாஸ்திரத்திலேயே சிரவணம் மரணம் நிதித்தியாசத்துக்கு என்ன சொல்லணும் சிரவணம்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் உபக்கிரமாதி ஷட்லிங்கைகி தாற்பரிய நிர்ணயா ஏவ சிரவணம் உபக்கிரமாயத்தை நிர்ணயம் பண்ணிக்கிறோம் சமன்வயத்தினால தெரிஞ்சுக்கிறோம் பிரம்மணோ அப்படி ஜாத பிரம்மணோ அப்படி போட்டுக்கலாம் தப்பு இல்ல ஆனா பிரம்மணோ அப்படிங்கிற வார்த்தையை சூக் வச்சிருக்காரு சங்கராச்சாரியபூர்வம் சுகது தர்ம தரிசன சுத பிரம்மணம் அப்படிங்கிறது ஜாதபிரமணம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் வேதாந்தம் படிச்சு கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கான் வஸ்து மாத்திர கத்தனே எனக்கு தானே வஸ்துவை பத்தி கேட்டிருக்கான் குரு கிட்ட அதனால யசாபூர்வம் சுக துக்காதி சம்சாரி தர்ம தரிசனாது அவனுக்கும் எல்லார மாதிரியும் சம்சாரி தர்மம் காணப்படுகிறது அவனும் சுகத்தை அனுபவிக்கிறான் அவனும் துக்கத்தை அனுபவிக்கிறான் ஆதிபதம் போட்டிருக்கார் எல்லாமே அவனையும் பார்த்தா காமக்ரோதாதிகள்லாம் இருக்கிற மாதிரி தான் தெரியறது அப்படின்னு இவன் சொல்றான் காமக்ரோதோஹாதி சுகது தர்ம தர்சனாத் தாந்திஸ்வரூபிரவண மாற்றே நிவர்த்தே அப்படி கனெக்ட் பண்ணும் நேரம் அதனால வஸ்துமாத்திரே வத்த கதனேன வேதாந்தான அர்த்தவத் உச்சத்தை தனது நது அஸ்மாக்கம் அபிப்பிராய உங்களோட அபிப்பிராயத்தை நான் ஒத்துக்கல ஏன்னா வஸ்து மாத்திர கதனேனா திருஷ்டாந்த விஷமோயம் திருஷ்டாந்த உங்களுடைய திருஷ்டாந்தத்தை நான் ஏத்துக்கவே அதுக்கு வேணால் சரி இதுக்கு அப்படி இல்லையே கயிறை வந்து பாம்பு பாம்பு பாம்பு இல்லை கயிறு தான் தெரிஞ்சுன உடனே பயம் போயிடுறதுங்கிறது அதுக்கு சரி திருஷ்டாந்தத்தில் சரி இங்கே தாஷ்டாந்தம் சரியா வரலையே நிறைய பேர் படிச்ச அப்படித்தானே இருக்கான் ஆக என்னால தாஷ்டாந்தம் பொருந்தலை அப்படிங்கிறான் திருஷ்டாந்த தாஷ்ட திருஷ்டாந்தம் பொருந்தலை அதான் விஷம திருஷ்டாந்தம் திருஷ்டாந்தம் இங்கே பொருந்தவில்லை அது மாத்திரமில்லை திருஷ்டாந்தம் இருக்கட்டும் சாஸ்திரமே என்ன சொல்றது அதுக்கப்புறம் மந்தவியாகங்கள் ஸ்ரோதவியாக விட முன்னட்டா பரவாயில்லை மந்தவியான்னு போட்டிருக்கு நிதித்தியாசிதவியான்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் நிதி இருக்கு முடிச்சுட்டா அடைதான் எதுக்கு மந்தவியா நிதித்தியாசிதவியா போட்டிருக்கு மந்தவியா நிதித்யாசிதவியாங்கிற தவ்யல்லவோ அப்படி இருக்கிற போதுமாத்த வேதாந்தான அர்த்தம் சாதுனா மனநம் கிமர்த்தம் நிதித்தியாசனம் கிமர்த்தம் மின் மனநிதியாசன யோகா ஆவசியத்தா கா என்ன இருக்கு அதுக்கு தேவையில்லையே அப்ப நீங்க அதுக்கு பிரமாணம் இல்லையா நீங்க சொல்றது அப்பிரமாணம் ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசிதவியா அவனோட அர்த்தம் வேற மந்தவியான அதுக்கு ஏதோ ஒரு கர்மா பண்ணணும் நிதித்தியாசனம் கர்மாவான் எடுத்துட்டு இருக்கான் நம்ம என்ன பண்றோம்னா கர்மான் என்ன கர்மா தெரியுமா நம்ம கர்மா இதை நீக்கிறது தான் நம்ம அங்க ஒண்ணும் அடையறது இல்லை நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சிரவணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் மனனமும் நிதித்தியாசனமும் என்ன சத்தியத்துவ புத்தி நிவத்தி அர்த்தம் சாதனமே ஜகத் சத்திய நிவத்தி அர்த்தமே சாதனம் மந்த மனநிதி பிரம்ம சித்திக்காக இல்லை இதுதான் முதல்ல நம்ம விட்டு போகணும் ஜெகத் சத்தியத்துவம் தான் நம்மளை விட்டு போகணும் ஆஹ் ஜெகத் சத்தியத்துவ புத்தி நிவர்த்திக்குத்தான் சாதனமே தவிர பிரம்ம சத்தியத்துவ புத்திக்காக சாதனமே கிடையாது நம்மளா சொல்லியான பிரம்மன் சத்தியம் சாஸ்திரம் சொல்றது வாஸ்தவம் அது தப்பானதை நீக்கிறதுக்குத்தான் சாதனமே தவிர சரியானதை புரிஞ்சுக்கிறதுக்கு சாதனம் இல்லை சரியானதை புரிஞ்சுக்கிறதுக்கு சிரவணமே சாதனம் தப்பானதை நீக்கிறதுக்குத்தான் மனநமும் நிதித்தியாசனமும் சாதனம் அது அவனுக்கு புரியல அவன் சரியானதையே புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னும் அதை அடையறதுக்கு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான் நம்ம வித்தியாசம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அவங்க சொல்றதுக்கு நமக்குள்ள வித்தியாசம் தெரியணும் மனநிதி இருக்கப்பா விதி நாங்க சொல்ற விதி வேற பரிசங்கியா விதி அதுக்கப்புறம் விதி தரிசனா அதெல்லாம் படிச்சு ஆகணும் பரிசங்கியா விதி தெரியலன்னா இனி அவர் சொல்ல போற போர்ஷன் புரியவே புரியாது பார்த்துருவோம் அதை எடுக்கும் அர்த்த சங்கிரகம் அந்த இதெல்லாம் வந்து எடுத்து வைங்க நான் அதை கவனிக்கிறேன் வாசிக்கவே கொஞ்சம் பார்க்கணும் அவ்வளவுதான் இதய தர்ஷனா தஸ்மாத் பிரதிபத்தி விதி விஷயத்தையா ஏவ இந்த பன்னெண்டாவது பக்கத்துல அஞ்சாவது வரிய பாருங்க பிரதிபத்தி விதி விஷயத்தையா ஏவ சாஸ்திரேனா பிரம்ம சமர்ப்பியதே அப்படின்னு இருக்கு இல்லையா அதோட அதோட அது இவங்க அவங்க சொல்றதான் திரும்பவும் சொல்றாங்க அவங்க சொல்றது திரும்பவும் சொல்றீங்க பிரிபத்தி விதி விஷயத்தையா ஏவ சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம அபிபகந்த அதாவது பிரதிபத்தி விஷயம் அடையப்பட வேண்டிய விஷயமாத்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு பிரமாணகமா சொல்லியிருக்கேன் தவிர அது சாத்தியமாத்தான் சொல்லியிருக்கு பிரதிபத்தி விதி விஷயத்தையா என்ன சாத்திய விஷயத்தையா ஏவ நூ சித்த விஷயத்தையா சாஸ்திரம் பிரமாணம் சித்த விஷய சாஸ்திரம் ந பிரமாணம் சாத்திய போதக விஷய சாஸ்திரம் பிரமாணம் சித்தபோதக விஷய சாஸ்திரம் பரிபூர்ண பிரமாணம் நபதி எத்தபி சொல்லி இருக்குன்னு வச்சுப்போம் வந்து யூப்பா யஜமான பிரஸ்தரான்னா அது வந்து அதுல ஏதோ ஒரு கர்மாஷேகம் எங்க பார்த்தோமே ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் அோ ரோத்மாயத்துல இன்ட்ரஷ்ஷன் மொஹர் பத்தம் நி பரிஷ் சம்பவத்தாதி விஷயத்தேயரோத்னூதினா ஏகவக்கம் சார் இது ஸ்தாவகத்துவன அர்த்தவத்துவம் அர்த்தவத்வம் உக்தம் அங்க அதாவது வாக்கியங்களை விதி வாக்கியங்களோட சேக்கணம் தான் நம்ம வச்சிருக்கோமே தவிர கேவல சித்த போதக வாக்கியங்களுக்கு சுத பிராமணியம் கிடையாதுமா பிராமணியம் கிடையாது கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய சித்தபோதக வாக்கியங்களுக்கு கூட விதிபரமாக தான் நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோமே தவிர ஸ்துதிபரமாகவோ விதிபரமாகவோ அர்த்தம் பண்ணிக்கிறோம் ஆஹா அது விதியோட சம்பந்தப்பட்டுதான் அதுக்கு பிரயோஜனம் வாக்கியங்களுக்கு கிடையாது வாக்கிய பிரயோஜனம் கிடையாது ஆக என்னால சமஸ்தளுக்கு இதுதான் நியமம் என்ன நியமம்னு கேட்டா எந்த சித்த வாக்கியமும் கேவல பிரயோஜனத்தை சாட்சாத்தா கொடுக்காது அவங்களுடைய வாதம் சித்தபோதக வாக்கியங்கள் எதுவும் சித்த போதக வாக்கியம் தானே பயனை கொடுக்கக்கூடிய கிடையாது கிடையாது ஒன்னும் விதியோட சேருங்களுக்கு இதெல்லாம் வந்து நிர்ணயம் பண்ற பகுதி இதெல்லாம் அதுதானே விசாரம் பண்ணிட்டு இருக்கும் அதை பிரமாணமா எடுத்துக்கலாமா அந்த வாக்கியத்தை அப்படின்னு கேட்டா நம்ம பிரமாணமா எடுத்துக்கணும்னு சொல்றோம் எங்கெல்லாம் பிரம்மனை செடி இருக்கோ அந்த பிரம்மனை மாத்திர செடி இருக்கிறது அதுவே பிரயோஜனத்தை கொடுத்து விட்றது அவங்க என்ன சொல்றாங்க எந்த வாக்கியமும் தன்னடவில் பிரயோஜனம் கொடுக்க முடியாது அந்த வாக்கியத்துக்கு வேற ஒரு வாக்கியத்தோட சம்பந்தப்படுத்தித்தான் அதுக்கு பிரயோஜனம் இருக்கு இதுதான் அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் வாதம் அது நல்லா புரிஞ்சிருக்கணும் சித்த வாக்கியானி பிரயோஜனம் கேவலம் தானா பிரயோஜனத்தை கொடுக்க முடியாது தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் வந்து பிரயோஜனத்தை கர்த்தாக பண்றது யார் வந்து சோமையாக பண்றானோ அவன் தத்துவமசி அவன் பிரம்மன் ஸ்துதியா போட்டு இல்ல என்ன பண்ணணும்னா அந்த நிலைய அடையறதுக்கு இந்த காரியம் பண்ணணும் சொல்லுங்க அந்த நிலையை அடையறத்துக்கு இந்த காரியம் பண்ணணும் இல்ல அந்த வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்றதுன்னா அது கர்த்தாவை புகழ்ந்து பேசியிருக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிறது கர்த்தா சொல்லிக்கிறான் அகம் பிரம்மாஸ்மி யாரு கர்த்தா அவளும் சொல்லிக்கிறான் நான் வந்து வாஜப்பை யாகம் பண்ணிட்டேன் அதனால நானே பிரம்மன் ஆயிட்டேன் இதுல பேத புத்தி போகாது இன்னொரு கர்த்தாவை பார்த்து சொல்லுவான் நீயே இதை பண்ணலைன்னா நீயே திண்டாடுவே பண்ணு அப்ப அவனுக்கு வேத புத்தி இருக்குமா இருக்காது கர்த்தாவுக்கு யா கர்த்தா பகுதி அவன் இன்னொரு கர்த்தா இருக்கான் அங்க வந்து கிரியா காரக பல ஆசிரியங்கள்லாம் இருக்கு கிரியை இருக்கு காரகம் இருக்கு பலம் இருக்குது அத்வைதத்தை பத்தி நினைச்சே பார்க்க முடியாது தஸ்மாத் பிரதிபத்தி விதி விஷயத்தையா ஏவ சாஸ்திர பிரமாணக்கம் பிரம்ம விதி விஷயத்தையா ஏவ பிரம்ம அபிபதந்தவியம் தஸ்மாஸ்மாணக்கம் பிரிபத்தி விஷயத்த பிரதிபத்தி விதிஷயத்தையா ஏவ அபிபகந்தவியம் அப்படி அண்மையை பண்ணிங்க நான் வந்து இந்த அண்மையத்தை விடுறது இல்லை எனக்கு டைம் கிடைக்கணும் பண்ணணும் அண்மையம் ரொம்ப முக்கியம் இப்படி படிக்கணும் தஸ்மாத் பிரமாணக்கம் பிரம்ம புரியுது சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம பிரதிபத்தி விதி விஷயத்தையா ஏவ அபுபகந்தவியம் அப்படி எடுத்துக்கணும்னு அர்த்தம் இல்ல நாம அண்மயத்தை மாத்தி எழுதி வச்சுக்கணும்பா தனியா ஒரு புஸ்தகமே போடணும் இந்த சூத்திரபாஷியத்துக்கு அண்மயத்துக்குமே கொஞ்சம் நிறைய பரிசிரமங்கள்லாம் பண்ணணும் காலம் ராத்திரி வரைக்கும் இதுக்கு அண்மயம் பண்றதுக்கு உட்காந்து நேரத்தை ஒதுக்கி பண்ணினா நல்லா இருக்கும் இப்படி இப்படி அன்பு சொன்னா எவ்வளவு இனிமே புரியுது इति, தாஸ்திரம்விதிஷய நீங்க ஒரிஜினல் புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து தான் இருக்கும் சந்தி பிரிச்சிருக்காது தித்திர அபிதேயத்தை இது அவர்கள் சொல்லும் பொழுது நாம் இவ்வாறு சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னோம் இத்தியத்தர அபிதேயத்தை சரி படிக்கணும் ना ना कर्म विद्या வைலம் வாச்சன மதிஷய பிரதிஷேச்சோனி ோநல அன आले प्रत्यक्षे शरीर प्रसिद्धे மோரேந்திரோ देहवत्सु गम्यते धर्मतारतम्यात ம் सामर्थ्य यागादि विद्या समाधि विशेशात உத்தர பிஷ்ட रूमादिक्रमेण रूमादिक्रमेण दक्षिणेन पथागमनं दक्षिणेन पथागमनं तत्रापि सुखतारतम्यं तत्रापि सुखतारतम्यं तत्साधनधारतम्यञ्च तत्साधनधारतम्यञ्च शास्त्रात शास्त्रात यावत् संपातमुषित्वा यावत् संपातमुषित्वा इत्यस्मागम्यते इत्यस्मागम्यते तथा मनुष्यादिषु तथा नारकस्थवरान्तेषु नारकस्थवरान्तेषु सुखलव सुखलव चोदना लक्ष सुखलवः सुखलवः चोदना लक्षणं चोदना लक्षणं धर्मसाध्ययेव धर्मसाध्ययेव नीतिगम्यते नीतिगम्यते तथा देहवत्सु अधर्मस्य தேதோ அகர்மேச்சோனி தமி शरीर उपादान पूर्वकं निमित्तं संसार रूपं न्याय प्रसिद्धं ம்மதிஸ்மதியப்பசா வை சீரஸ் அப்பீரம் வசந்தம் நியத்திரி பிரதிஷே லமாிய பிரிிர்ம இது வரைக்கும் சித்தாந்த பேசு நேரம் பேச சித்தாந்த பேச ரொம்ப விஸ்தாரமா அழகா புரீர பாஷையில சொல்ற புரீர பாஷேன்னு என்ன பூர்வபட்சிக்கு புரிகிற பாஷையில சொல்லிக் கொடுக்குறப்பா என்னவோ எதையாவது சொன்னேன்னா தர்மத்துக்குள்ள நுழைச்சியான தர்மம் தகரா தர்மம் சரி அதர்மும் சரி பிரச்சனை உடையது தர்மத்தை அனுஷ்டிச்சா சுக தாரதமியம் இருக்கு அதர்மத்தை அனுஷ்டிச்சா துக்க தாரதமியம் இருக்கு ஆஹா சுகதாரதமியம் துக்க நீ வந்து வேதாந்த சாஸ்திரத்தை தர்மசாஸ்திரத்தை கூட நுழைக்கிறேன் நாங்கள் பேசுகிற டாபிக்கே தர்ம அதர்ம அதீதமான விஷயம் தர்ம தர்ம அதீதமான விஷயமா இருக்கிறதுனால தர்மசாஸ்திரத்தை கூட முடியாது ஆகையினால நீ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதனால அதாதோ என்ன என்னென்ன அதாதோ பிரம்மஜிக்யாசாவே பண்ண விடாங்க அதாதோ தர்ம ஜித்யாசோட முடிஞ்சுது அதுக்குள்ள இதை புது எல்லாத்தையும் கொண்டு வந்து புதுசாக ஒரு பிரம்மசூத்திரம் அவங்க ஒத்துக்கவே முடியும் இருக்கேன் ஆரம்பிக்கலாமா வச்சிருக்கோம் அவ்வளோதான் பிரம்மசூத்திரம் நம்ம வியாசரோட சேதம் வியாசரோட சேதத்தை திங்க் பண்ண முடியும் ஏன்னா வியாசர் பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கிறத அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம அர்த்த மாட்டேங்கணும் ஜெமினிகார மதம் இது ஜெய்மணி வந்து வியாசருக்கு சிஷியங்கிறதுலாம் வேற விஷயம் அது அப்புறம் பா அது வந்து நம்ம சிந்தனைக்காகவே அப்படின்னா வச்சுருக்கோம் ஆனால் அந்த மதம் வந்து எதுக்கு நாங்கள் தான் பண்ணிட்டோமேப்பா வேதத்துக்கு முழுக்க நாங்கள் தர்மசாஸ்திரம் விசாரம் பண்ணி முடிச்சுடுவோம் நீதுசாக பிரம்மசூத்திரம்னு எழுதுற அனாவசியமாக எழுதிட்டு இருக்கியண்ணா இல்லை இது டிஃப்ரெண்ட் இன்னும் உங்கள் டாபிக் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது உங்கள் விஷயம் வேறு எங்கள் விஷயம் வேறு எல்லாம் ஒரே விஷயந்தான் நீனை புதுசாக ஆரம்பிச்சிருக்கு ஒரே விஷயம் தான் நீ என்ன புதுசாக ஆரம்பிக்கிற அப்படி நினைக்கணும் அப்படின்னா கற்பனை நீ என்ன புதுசாக நாங்க தான் விசாரம் பண்ணி முடிச்சிருக்கோம் ரெண்டாயிரம் சூத்திரம் எழுதிக்கோம் நீ என்ன புதுசாக ஒரு சூத்திரம் எழுதிருங்க கூட நாங்கள் தலையிடுவோம் ஆனா உங்க சமாச்சாரத்தை கூட தலையிடல ஆனா எங்க சமாச்சாரத்தை பத்தி நீ புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கும் அப்படின்னு அவனுக்கு அவனை அவனுக்கு நிரூபிக்கணும் ஏன்னா அவங்கதான் முர்தயர்தியா சிகரமா விளங்கொண்டிருக்கிறார் இந்த டாபிக் இப்படி போக போறது இப்போ என்ன போக போறதுன்னு கேட்டா நாங்க வந்து தர்மா தர்மத்தையே பத்தி ஒரு கை பார்த்து நீங்க பேசுற எல்லாம் எது பேசினாலும் தர்மசாஸ்திரத்துக்குள்ள நீங்க நுழைக்கிற தர்மசாஸ்திரத்து நுழைஞ்சாலே சுகதாரதன் மோட்சம் நடக்கவே நினைக்காது மோக்ஷத்தை அசரீரமா பேசி மோக் அப்பதான் உனக்கு இந்த விஷயம் நன்றாக தெரியும் அப்படிங்கறத சொல்ல போறாரு நம்ம இனி படிக்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ஆத்மதி மூர்த்தி